அல்லாஹ செல்வத்தை வழங்கி அவர் அதனை உண்மையின் வழியில் செலவழித்துக் கொண்டிருக்கிறாரோ அம்மனிதர் இரண்டு யாருக்கு அல்லாஹ அறிவு ஞானத்தை வழங்கி அவர் அதனை கொண்டு மக்களுக்கு நீதமாக தீர்ப்பு செய்யவும் கற்றுக் கொடுக்கவும் செய்கிறாரோ அதாவது இவ்விருவர் போன்று ஆக மற்றவர் ஆசைப்படலாம் அது பொறாமை என்று நபி சொல்லாஹு அலைஹ் வசல்ல கூறினார்கள் ஏழு மூன்று முஸ்லிம் எட்டு ஒன்று ஆறு